அவர்கள் அல்லாஹு அந்தல் மற்றொரு அறிவிப்பில் எனது இல்லத்தில் தொடும்போது ஓதக்கூடிய ஒரு துவாவை எனக்கு கற்றுத்தாருங்கள் என கேட்டதாக உள்ளது அதிகமான அநீதம் என்றும் பெரிய அநீதம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவேரன் கபீரன் அதாவது பெரிய அதிகமான அநீதம் என்று இணைத்து வாசிப்பது சரியாகும் துவாவின் பொருள் இறைவா நான் என் ஆன்மாவிற்கு அதிகம் அநீதம் இழைத்து விட்டேன் உன்னை தவிர பாவங்களை எவரும் மன்னிக்க மாட்டார்கள் எனவே உன்னிடம் உள்ள மன்னிப்பின் மூலமாக என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக நிச்சயமாக நீ மன்னிப்பவன் கருணையாளன்